illa allatheena aamanu wa amilus saalihaati wa tawaasaw bil haqqi wa tawaasaw bis sabr sadaka rasulullahi sallallahu alayhi wa sallam aiyun nafsair man taala umruhu wa hasana 'amaluhu aiyun nafsal man taala umruhu wa ta'amaluhu qawa'id al firmani sadaka rasulullahi sallallahu alayhi wa sallam anaitu qawlum நிறைவேற்று முகமாக அல்லாஹ் ஆகிய பள்ளி வாசலில் ஒன்று கொடுமாவின் நல்லே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆசிரத்துடைய வாழ்க்கை முடிவில் இந்த உலகத்தில் தேடக்கூடிய காட்சி பணங்கள் வட்டம் பதவிகள் சொத்து சுகங்கள் கைவிட்டு விடுவார் குடும்பத்தார்கள் அழுது பிரணாபித்து அல்லோட கல்லோடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் கொஞ்ச நேரத்தில் ரூப பிரிக்கப்படும் குடுப்பாற்றுவார்கள் கவல் செய்வார்கள் பொறுவிப்பார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் புதைக்குரிய குடுபூச்சிகள் நிறைந்தடம் இருள் நடைந்த இடம் ஒரு தனிமையான ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக நின்று உதவி செய்யக்கூடிய ஒன்று இருக்குமென்றால் அதுதான் தப்பு சொல்லக்கூடிய உதயற்றூடிய பயம் நாம் சொல்லக்கூடிய கொள்கைகள் போதக்கூடிய குரலான ஒதுக்கீடுகள் அவராதுகள் செய்யக்கூடிய சதக்காக்கள் தர்மங்கள் மக்களோடு பழகக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் குடும்பத்தார்களை அனுசரித்து நடக்கக்கூடிய தன்மைகள் பக்கத்தவர்கள் இனவந்துகள் குடும்பத்தார்களை கண்ணியமாக அன்பாக பண்பாக ஆதரவோடு அணைத்து அவர்களை உறவாடக்கூடிய அந்த நன்மைகள் தான் எம்முடைய கபதை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி தனிமைக்கு துணையாக நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் நாளைய தியானத்தில் மீசான் தராசை கனமாக்கி சுலாக்கள் முஸ்தத்தை கடக்க வைத்து மேலான நிரந்தரமான சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தப்புவாவும் இந்த சாலிஹான அமல்களும் எனவே இக்கண்டாத கட்டத்தில் யாரும் கை கொடுக்காத கட்டத்தில் யாருடைய உதவியும் இருக்காத கட்டத்தில் எமக்கு உதவி செய்யப்படக்கூடிய அந்த தப்புவாவையும் சாலிகான அமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி தப்பாவை சொல்ல பழைய வருடத்திலிருந்து புதிய வருடத்தை நோக்கி செல்வதற்காக ஆயத்தமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பதை விட்டுவிட்டு நாற்பத்தி ஒன்றின் மக்களும் இன்னும் சில தினங்களில் செல்ல ஆயசமாக இருக்கின்றன விட்டுவிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்தி அச்சும் குபானும் என்று சொல்லிக் இந்த மாதத்தை விட்டுவிட்டு முகமது முஸ்தபா சல்லுல்லா வாரிஹி வசல்லம் அவர்களுடைய தியாகம் அவருடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி மாற்றத்தை நாம் கழிந்து போகக்கூடிய இந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பதிலே ஆயிரத்தி உடைய வல்லத்தை எப்படி கழிப்பேன் உலகத்திலே கடைகளுடைய வியாபாரத்துடைய கொம்பனியினுடைய பக்தர்கள் நிறுவனங்களுடைய வரவு செலவுகளை பார்க்கக்கூடிய நீங்கள் நாம் ஆகலத்தின் பக்கம் ஒரு களம் கவனத்தை செலுத்தி நான் இந்த சென்ற வருடத்திலே இந்த இருக்கக்கூடிய வருடத்திலே நான் இமாஞ்சமாசுகளை எந்த அளவு பேணியிருக்கிறேன் எந்த அளவு தகஜத்துகள் தொழுதிருக்கிறேன் எந்த அளவு குராங்குகள் ஓதிருக்கிறேன் எந்த அளவு சதக்காக்கள் தன தர்மங்கள் எந்தளவு காலமான நிக்கல்கள் ஓதி இருக்கிறேன் கொள்கைகளை கலாமாக்கிறேன் சுண்ணத்துக்களை நகல்களை சகஜத்துகளை வீணாக்கி இருக்கிறேன் எத்தனை குரான்கள் ஓதவர்த்தி நிமிஷங்களை நேரங்களை வீணாக்கியிருக்கிறேன் எத்தனை அகாம செயல்கள் பார்வைகள் பேச்சுகள் முதல் கட்டத்திலே உள்ளத்திலே கையை வைத்து உங்களிடத்திலே கிளப்பீர்கள் என்றால் சுட்டிக்காட்டியது போன்று புது வருடத்தையும் இதைவிட கையாக நல்ல முறையில்வாதத்து அப்படி குறை என்றால் உடனடியாக அடுத்த நிமிஷம் எவருக்கு மூக்கு வந்துவிடும் அதற்கு முன்பு சக்கராத்து பாவத்தோடு சக்கராத்து வந்துவிடக் கூடாது பாவத்தோடு கபருக்கு போய்விடக் கூடாது பாவத்தோடு அல்லாவை சந்திக்க நினைக்க கூடாது பாவத்தோடு ஆகலத்தை சந்திக்க நினைக்க கூடாது அதை நினைப்பது போன்றல்ல மிக மிக பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது மிக மிக பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எப்படி தாண்ட போகிறோம் என்பதை ஒரு கணம் நினைத்து பாவத்தில் இருந்தோம் என்றால் உடனடியாக சௌகாபின் அல்லாவின் காலத்தின் மீது சத்தியமாக காலத்தின் மீது சத்தியமாக நல்லவன்களில் புரிந்து அவர்கள் பக்கை பொறுமையுடன் ஒருவருக்கு ஒருவர் ஏறிக்கொண்டிருக்கக்கூடியவர்களையும் தவிர மற்றவர்கள் அனைவர்களும் உலகத்திலே நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹுடைய வேண்டி எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லே என்னுடைய உலகத்திலே அனைத்துக்கும் வரவு செலவு பார்ப்பவர்கள் நாம் ஆகலைய கணக்கின் அடிப்படையில் சென்ற இந்த இருக்கக்கூடிய எப்படி கடைத்து விட்டோம் உபதேசமாக போதுமானதாக இருக்கிறோம் மனிதர்களே சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது யாருடைய ஈடுபடுவார்களோ அவர்கள் கதைப்பார்கள் அன்புக்குரியவர்களே நீண்ட வயது எழுபத்தி அஞ்சு வயது எண்பது வயது தொண்ணூறு வயது என்றெல்லாம் சிலர்கள் பெருமை பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் பாவம் கவலையாக இருக்கிறது பள்ளியோடு தொடர்பு இல்ல அமல்கள் யாரெல்லாம் நீளமான ஹயாட்டு கொடுக்கப்பட்டு அமல்களோடு கெட்டுவிட்டது அமல்கள் ஒன்றுமே இல்லை பாவத்தில் இருக்கிறார்கள் அவரிடத்தில் நோன்பும் இல்லை சிலர்கள் கூட செய்யாமல் இருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு கவலையாக இருக்கிறதே அன்பு கூறியவர்களே அப்படியான நிலைமைகளில் இருப்பவர்களாக இருந்தால் உடனடியாக அவர்கள் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் சுட்டிக்காட்டினார்கள் நாங்கள் போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் எங்க கபு நெருக்கமாக இருந்ததை விட எங்களை கபுரு எங்களுக்கு மிக நெருக்கமாகிட்டது போன கடமை இருந்ததை கபரி பக்கம் நெருக்கமாகிட்டோம் காலையில் இருந்ததை விட இப்பொழுதும் கபிரும்பம் நெருக்கமாகிட்டோம் ஒவ்வொரு செகும் கபரி பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் போன நூற்றியுடைய பொறுமதியை திரும்ப பெற முடியாது போல கண் சுமட்டனுடைய கொமையை திரும்ப முடியாது எனவே ஒவ்வொரு எனவே ஒவ்வொருவரும் அதிகமான அமல்களின் பக்கம் முடிவே இல்லாத ஆகரத்தின் பக்கம் என்னுடைய நாங்கள் செல்ல இருக்கிறோம் எனவே அதற்காக ஆயத்தமாக வேண்டும் என்ற சிந்தனையை ஒவ்வொருவரும் புது வருஷம் புறக்க இருக்கின்ற ார்கள் நினைத்திருக்கவில்லை திடீரென மூத்தி அனுபவித்து இதோ பகுதாரிகளுடைய பட்டியலிலே சென்று தன்னந்தனியை இருளிலே நாங்கள் தொடர்ந்து நிலமைக்கு ஆகிவிடுவோமா என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி ஆகிவிட்டோம் என்றால் என்னுடைய நிலைமை என்ன உலகத்துடைய பொறுமதி அப்பொழுது வளர்குவார் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்றை அடைய இருக்கிற இந்த வருஷத்துடைய வரவு செலவுகளை ஆகத்துக்கான வரவு செலவுகளை உள்ளத்திலே அனுப்பி நல்லது செய்திருந்தால் அதிகம் அல்லாவுக்கு செய்வோம் ஆரோக்கியத்தை தந்து அமல்களுடைய உடைய பொருத்தத்தையும் அடைவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்வோம் அப்படி இல்லை என்றால் பாவத்திலே வட்டியிலே ஹராப்பிலே தொல்கை இல்லாமல் பாவத்திலே மோசமானவைகளே அத்தூரியங்களில் நாம் என்னுடைய காலத்தை அழைத்துவிட்டோம் அதைக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோம் எனவே அன்புக்குரியவர்களே அப்படியா இந்த புது வருஷத்தை நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த கட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் அல்லாத நல்லே இப்ராஹிம் அலைசு அவர்களுடைய உலகத்திலே ஒரு சமூகம் உருவாக வேண்டுமாயிருந்தால் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டுமாக இருந்தால் எனக்கு பின்னாலே குடும்பங்களிலே ஊர்களிலே நாட்டிலே கயிறுகள் ஏற்பட வேண்டுமாக இந்த இரண்டு சம்பவங்களையும் வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக அதன் மூலமாக ஒரு சிறந்த சமூகம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது பெரியமானவர்களே அல்லாத நிலவியார்களே ஒவ்வொரு சமூகத்திலும் படிப்பினைகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு வராகி மலைசரா அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஏராளமான படிப்பினைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் ஒவ்வொருவரும் விரும்புவது என்ன இவருக்கு ஒரு வகையிலே அல்லா தந்திருக்கிறார் சிலங்களுக்கு அறிவை தந்திருக்கிறார் சிலருக்கு ஆட்சி அதிகாரங்களை அதிகாரம் இதை கொண்டு நான் சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஏதாவது செய்து விட்டு தேவா போகிறேன் அல்லது ஒரு கோழையாக ஆடு மாடுகள் திருகங்கள் சாப்பதோட சும்மா வீணாக நான் செட்டு போகிறேனா எனக்கு பின்னாலே ஒரு சமூகத்தை உருவாக்காமல் எனக்கு பின்னாலே என்னை அதாவது வெற்றி வைக்காமல் நான் போகிறேனா என்பதை ஒவ்வொருவரும் தனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நேமத்துகள் அருள்கள் வாக்கியங்கள் அதிகாரங்கள் பணம் அல்லது அறிவு திறமைகள் ஆட்கள்களை வைத்து ஒவ்வொருவரும் இந்த இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களுடைய சம்பவத்தை வைத்து சிந்திப்போம் என்றால் வர இருக்கின்றார்கள் இன்னும் எ சில அந்த பூமிக்கு போக இருக்கிறார்கள் ஆசையோடு இருக்கிறார்கள் அனைவர்களும் இந்த சம்பவத்தை வீசி சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நிறைய அதிகமானவர்கள் அச்சை முடித்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது உம்மாவுக்காவது சென்று அந்த பூமியை தரிசித்து விட்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள் பூமியாக இருக்கலாம் ஜமராத்திரிகள் கல்லணிக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லிமா அரவா போன்ற இடங்களாக இருக்கிறார் அனைத்து இடங்களும் இப்ராிம் அலை தொடங்கள் அடிக்கடி கேட்கப்பட்டவை அவர்களுடைய அல்லாவுக்கு வழிபடக்கூடிய தன்மைகளை அல்லாஹுடைய குரான் சொல்லுகின்ற பொழுது எந்த அளவு சொல்லுகின்றது என்று சொன்னால் சுபகான் அல்லா அன்பு கூறியவர்களே என்ன இப்ராஹிமக்கான இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் அல்லாவுக்கு மிகவும் வழிபடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளை வருகிறது கதனா செய்து கொள்ளும்படி சுண்ணத்து செய்து கொள்ளும்படி அல்லாவுடைய கட்டளை வருகிறது அங்கே அதற்காக முதலியாக ஒருவரை தேடுவது அதற்காக ஒரு ஆயுதத்தை தேடுவது நேரம் சுணங்கிவிடும் அல்லாஹுடைய கட்டளை தாமதமாகிவிடும் என்று பக்கத்தில் இருந்த மூங்கில் போன்றவற்றை எடுத்து தன்னுடைய நிறைவேற்றக்கூடிய அவர்களாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தனக்கு கொடுத்த நேமத்துகளுக்கு சாத்தியமிகி அவர்களுக்கு கொடுத்த நேமத்துகளுக்கு அதிகமாக நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ரூதா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அதனாலேதான் இப்ராஹிம் அல்லா இப்ரா நண்பனாக நேரான பாதையை கட்டி அல்லாஹு நபியாக அல்லாஹு தெரிவு செய்திருக்கிறார் இதுபோன்று இப்ராஹிம் அலேஸ்லாம் அளிப்பொழுதில்லை அவரை போன்று யாரும் இல்லை அந்த அளவு அங்கே பல மைல் தூரம் செல்லாவதே விருந்தாளிகளை கூட்டிக் கொண்டு வந்து விருந்தளிக்கக்கூடிய பண்பு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படியாக அல்லாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக அல்லாவுக்கு நன்றி சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய கட்டளை உடனடியாக நிறைவேற்ற ஒரு தியாகியாக நடவடிக்கை அந்த இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை இப்ராஹிம் அலப்பூமி அவர்களே பல விடியங்களை கொண்டும் அல்லா சோதிக்கிறார் அனைத்தையும் பூர்த்தி செய்து விடுகிறார்கள் நாளைக்கு பின்னாலே மு வயதிலே கலந்த வயதிலே அழகான குழந்தை இஸ்மாயில் பிரிக்கும்படி அவர்களை கொண்டு போய் அந்த காபத்துள்ள இடத்திலே விட்டுவிட்டு அவர்கள் துவாக்கிறார்கள் உயிர்த்தி விவாதம் இந்த வயிற்றுக்கள் முகும் எந்த உள்பூண்டும் முனைப்பதற்கு தகுதியட்ட அந்த விட்டு இப்ராிம் அவர்கள் செய்கின்ற அல்லாஹைய கட்டளை வருகிறது உடனடியாக செயல்படுத்துகிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு மனைவியையும் உள்ளவர் என்பது லேசான விஷயம் அல்ல ஒரு லேசான தியாகம் அல்ல பொஸ்கல்ல கொண்டு போய் புள்ளியை விட்டுட்டு திரும்புகின்ற நேரத்தில் ஏற்பாடுகளும் எந்த மனித சஞ்சாரங்களும் இல்லாத அந்த தன்னந்தனியமனே பாலைவனத்தில் விட்டுவிட்டு ஒரு தகப்பன் வருவதாக இருந்தால் நீண்ட பாளையத்திற்கு பின்னால் கிடைக்கும் அழகான பசுந்தால குழந்தை நிரும்பி பார்த்தால் கவலை வந்துடும் தலையை ஆட்டுகின்றார்கள் அப்பொழுது கட்டளையாக இருந்தால் அல்லா எங்களை வீணாக்க மாட்டால் அந்த ஆக்ரோஷமான அந்த தகப்பனாக ஒரு தாய்க்கு தாயாக ஒரு மகனுக்கு மகனாக பிள்ளையாக இந்த மூன்று பேர்களுடைய அந்த தியாகம்தான் அச்சுடைய கடமைப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல எட்டாம் அல்லது பதிமூன்றாம் வயதிலே அவர்களிடைய அவர்களை அடுத்துடங்களில் நேரத்திலே தான் அவர்கள் விரத்துகிறார்கள் அதை ஞாபகப்படுத்தித்தான் அங்கே கல்லளித்து மூன்று இடங்களிலே கல்லளிக்கப்படுவதாக வரலாறு அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே இப்படியாக ஒவ்வொரு கட்டங்களிலும் செய்கிறார்கள்ம் செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாவுக்கு வழிபடக்கூடிய தன்மையும் ஒரு தியாக உணர்வுகளும் அதற்கு ஏற்படக்கூடிய கட்டங்களிலே பொறுமையும் இந்த மூன்றும் சரியாக செயல்படுகின்ற நேரத்திலே அதை கொண்டு பாரிய பாரிய கயிறுகளை பிரயோசனங்களை சமூக ரீதியாக உருவாக்குகிறான் என்பதை தான் இந்த சம்பவத்தின் மூலம் எனக்கு படிப்பணையாகி தரப்படுகின்றது எனவே அனைவரும் இப்ராஹிம் அலைசுலாம் குடும்பத்துடைய சம்பவங்களை பொறிந்தவர்களாக இருக்கிறோம் எனவே இதிலிருந்து நாங்கள் பெறப்பட வேண்டிய என்ன என்னவென்றால் அறிவிக்குதான் எனக்கு அதிகாரம் இவைகளை வைத்து அன்பு கூறிய அல்லாவின் நல்லே அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பணத்தை வைத்து அல்லாவுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடியதாக இருக்க வேண்டும் குருநான செலவுகளிலே நான் நாசமாக்கூடாது பெரு கட்டி பெருசாக வாகனத்தை எடுத்து பெரிய ஹோட்டல்கள் கல்யாணத்தை எடுத்து அந்த பணத்தை எங்கெல்லாம் வீணாக்கி நாசமாக்கி அவர்கள் ஆகலும் பௌத்து கவலை சக்கராக கொண்டு இருக்கின்றது என்பதை மலந்தி, உலகத்திலே செயல்படக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவரிடத்திலே தக்காசி அவர்களிடத்தில் இதே போன்று அதிகாரம் வந்துவிட்டால் அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் அறிவு வந்துவிட்டால் அறிவை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பது அனைத்துக்கும் ஒரு உதாரணமாகத்தான் நபியுல்லா இப்ராஹிம் அலைசலாக்கூடிய இந்த துல்ஹத்தி மாதத்திலே அவர்களது அச்சக்கடமையை நிறைவேற்றக்கூடிய போகக்கூடிய ஆஜிமார்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் இப்ராஹிம் அலை தியாகம் இப்ராஹிம் அலைசலாம் அல்லாவுக்கு வழிபட்ட தன்மைகள் இப்ராஹிம் அலைசலாம் பெற்றுக் பொருளை செயல்பட்டார்கள் உணர்வுகள் ஒவ்வொருடத்திலே வருமென்றால் போகாதவர்களும் போனவர்களும் நினைப்பவர்களும் அனைவரிடத்திலே இந்த மூணு செயல்பாடுகள் வரும் என்று சொல்லியிருந்தார் பின்னாலே பெரிய சமூகம் உருவாகுவதற்கு பெரிய ஒரு கயல் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் அஞ்சுடைய கடனையை நிறைவேற்றுகின்றார்கள் அன்பு அனைத்து கயில்களும் அந்த இப்ராஹிம் மறைசலாவது போய் சேர்கின்றது அனைத்து கைதிகளும் அந்த இப்ராஹிம் மலேசலாக கூடிய குடும்பத்தை ஞாபகப்படுத்தால் அங்கே செயல்படுகின்றது அவர்கள் அன்று செய்த அந்த தியாகம் பெரிய ஒரு சமூகம் உருவாகி பெரிய ஒரு கயில் உருவாகி அன்பு கூறிய வேதான அது எவ்வளவு ஒரு அழகான ஒரு செய்தியாக ஏற்பட்டு இருக்கின்றதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் எனவே என்னுடைய மௌத்துக்கு பிறகும் எம்முடைய குடும்பங்களிலே எம்முடைய ஊர்களிலே நல்லது உருவாக வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூக ரீதியான நல்ல ஒரு செயல் உருவாக வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வழிபாடுகள் அல்லாவுக்கும் வழிபட்டு நடக்க வேண்டும் கொள்கையிலே இருந்தால் வியாபாரம் பொருட்கள் வாங்கல்களில் தான் அமல்களிலே இருந்தால் தக்காட்டுகளிலே தான் அர்பணிப்புகள் செயல்பட வேண்டும் இதை ஊரிலே கைது ஏற்படும் சமூகத்திலே கைது ஏற்படும் குடும்பங்களிலே பல ஏற்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதை தியாகம் ஒவ்வொருவருக்கும் அது பொருளானாக இருக்கலாம் அது அல்லது அன்புடைய கடமையாக இருக்கலாம் ஒவ்வொன்றும் எமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் இந்த வருஷத்துடையிலே ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும் போனவர்களும் போய் வந்தவர்களும் அங்கே போக இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இந்த மூன்று செயற்பாடுகள் அங்கே ஒவ்வொரு உள்ளத்திலே வர வேண்டும் அங்கு கூறிய வேளாண் சுகர்களே இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எத்தனவுக்கு நாங்கள் பொறுமையாக செயல்படுவோமோ பொறுமைதான் என்று மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு அதாவது ஆழமாக இருந்து கொண்டிருக்கிறது வெற்றியை நாம் ஒவ்வொருவரும் பொறுமையாக அல்லாவுடைய அச்சத்தோட அல்லாட உதவிய நாடி நீங்க அவன்கள் குரானோதல் வீடுகளில் வீடுகளிலே காக்கத்துகள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒற்றுமையாக இந்த செயல்படுத்தால் கைது செய்ய எமக்கு சூழ்ச்சி செய்ய வரக்கூடிய எம்முடைய சின்னங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய என்னுடைய பொருளாதாரத்துக்கு எனவே இந்த கட்டத்திலே இந்த சம்பவங்கள் ஜாதகம் வர வேண்டும் அதை முடித்துக் கொண்டு அன்புக்குரியவர்களே இந்த விடயத்தை முடித்துக் கொண்டு புது வருடத்திலே நுழைவு என்றால் உழைவு செல்லும் அவர்கள் தன்னுடைய மக்காவுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் அல்லாத கட்டளை ஏற்றி அவர்கள் அங்கே அந்த ஊரை விட்டு வெளியாகிறார்கள் எட்டு அல்லது பதிமூன்று நாட்கள் அங்கே மதீனமா நகரை நோக்கி செல்கின்றார்கள் அங்கே சொல்லக்கூடிய நேரத்திலே சென்ற நேரத்திலே பல அவர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் அங்கே ஏற்படுகின்றன அன்பு கூறிய அல்லாவின் நல்லவியாகிறேன் மக்களாவில் இருக்கும் பொழுதும் கஷ்டம் மதீனாவுக்கு போனிருக்கும் பிறகு பல சதவங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றது அத்தனையும் அவர்கள் பொறுத்துக் கொள்கின்றார்கள் அல்லாத கட்டளைக்கு வழிபட்டார்கள் தியாகம் செய்தார்கள் ஹிஜப் செய்தார்கள் அங்கே நடக்கூடியது படிப்பிலை என்ன நாம் அல்லாவுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை தலைமேல் வைத்து நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அந்த கட்டத்திலே வரக்கூடிய வரக்கூடிய விடயங்களில் நீயாக உணர்வோடு செயல்பட வேண்டும் பொறுமையாக செயல்பட வேண்டும் தியாகமும் பொருளையும் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய தன்மை இருந்தால் எப்படி சொல் அல்லாவு அழைவு செல்லவார்கள் மூலம் பதினாவுக்கு போனதுக்கு பின்னால முழு உலகத்திற்கும் இஸ்லாம் பரவியதோ அதே போன்று எம்முடைய குடும்பங்களிலும் பல ஏற்படுவதற்கு பல நல்ல முடிவுகள் நேரத்திலே எப்படி நுழுகளுடைய மாதத்தை நோன்புகளிலே பறித்தவோ அதே போன்று வரக்கூடிய புது வருடத்திலேயும் சொன்னார்கள் பின்னாலே கமலானுக்கு பின்னாலே அங்கே சிறந்த ஒரு கமலான போல ஒரு சிறந்த ஒரு நோம்பு நோக்குதாக அல்லாவுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் அந்த நேரத்திலே சந்தனாக உலகத்திலும் அவர்கள் நோம்பு நோக்கி இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே பதினாவுக்கு போனதற்கு பிறகு அங்கே பதினாவிலே நோம்பு நோக்கிறார்கள் ஏற்பா நீங்க நோம்பு குடிக்கிறீங்க என்று கேட்கப்பட்டதுக்கு ராவன் வம்பனுடைய து மட்டுமல்லாக செல்வார்கள் இந்த நான் என்ன தாக்கிய அடுத்த வருஷம் இருப்பேன் என்றால் நான் அவர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக அங்கே மொஹர்ந்த அதாவது மாதம் ஒன்பதாம் தினம் ஒன்பதாம் தினத்தில் நான் என்று காட்டி எமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே ஒன்பதும் பத்தும் முடிக்க முடியும் அல்லது வாரத மாதத்திலே அல்லது பத்தையும் பதினொன்றையும் முடிக்க முடியும் எப்படியோ பத்தை பிடித்து அங்கே நசலானிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக பதினொண்டே அல்லது ஒன்பதை குறிக்க முடியும் எனவே வெட்டி கொட்டு அந்த பாதுகாத்த மாதிர்தான் பல உலகத்திலே பல கயிறுகள் நடந்த மாதிர்தான் அந்த சங்கியான எதிர் வரக்கூடிய தினங்களிலே வரக்கூடிய அந்த சங்கியான மகாந்திரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லதியாக ஆரம்பத்தில் கூடியது போன்ற உலகத்துடைய வரவு செலவுகளை பார்க்கக்கூடிய கடைகளுடைய நிறுவனங்களுடைய செலவுகளை பார்த்து நஷ்டப்பட்டிருந்தால் அந்த நஷ்டத்துக்கு எப்படி ஈடு செய்வதென்று நாம் ஒவ்வொருவரும் பார்த்து அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு முயற்சிப்போம் அல்லது லாபம் இருந்தால் அதை கொண்டு சந்தோஷம் அடைந்து எத்தனையோ நல்ல விடயங்களை செய்வதற்கு ஆயத்தமாகவோம் அதே போல இந்த வருடம் விஷயத்தில் நாம் சென்ற வருடத்தை இருக்கக்கூடிய வருடத்தை நஷ்டத்தில் இழந்திருந்தோம் என்றால் அதற்கு பரிகாரமாக அதிகமாக செய்து அல்லாஹிடத்திலே கூடிய வருடத்தை அப்படி நான் கழிக்க மாட்ட இருந்து பண்பாடுகளை கொடுக்கல் வாங்கல்களை மாற்றி புது வருஷத்திலே ஆயிரத்தி ஜிலி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்றை நல்ல முறையிலே கழித்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய சந்தோஷத்தையும் சொல்வதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாகவும் என்றால் நிச்சயமாக இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் இதை பார்த்து அல்லாஹு சந்தோஷம் அடைகிறார் எனவே அன்புக்குரியவர்களே சொல்லப்பட்ட இரண்டு சம்பவங்களையும் இப்ராஹிம் அரசுடைய குடும்பத்துடைய தியாகம் அதே எனக்கு அந்த மாதத்திலே மை அவைகளின் மூலமாக சமூக ரீதியாக என்னவோ பெரிய பிரயோசனம் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல புது வருஷத்தை முகர்ந்தத்தை ஞாபகப்படுத்தி நான் சொல்ல வரையுடைய பயணத்தின் மூலமாக அவர்கள் எல்லாருக்கும் வழிபட்டார்கள் அவர்கள் பொறுமையாக தியாகத்தின் மூலமாக அங்கே மதினாவுக்கு போனதற்கு பிறகு மதினாவிலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது மதீனாவிலிருந்து உலகத்திற்கும் இஸ்லாம் போய் ஒரு பெரிய சமூகம் உருவாகுவதற்கு காரணமாகியது எனவே இவைத்திங்கள் சார்படக்கூடாது நாங்கள் ஒரு சமூகத்துக்கு பிரயோசனமான அறிவை கொண்டோ பணத்தை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ நான் எனக்கு ஏதோ ஒரு சமூகத்துக்கு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே செயல்படுவோம் என்றால் எனவே அனைவரையும் பொருந்திச் சொல்வாயாக வாழ்க்கையில் நல்லவைகள் செய்துவிட்டு மூத்தாகுவதற்கு எமக்கு அருள் வழிவாயாக அமல்களுடைய ஆசையை செல்வாயாக பாவல்களை விட்டு எம்மை தூரமாக்கி வருவாயாக எஜமானே பகமானே சிறப்பான இந்த அமல்கள் எ அவைகளை வரக்கூடிய சங்கியான ஆக ஜனி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்றை நல்ல முறையிலே அமள்களிலே கழிப்பதற்கு நல்ல ஆசையும் ஆர்வத்தையும் தந்தல்வாயாக உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக நாட்டிலே ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு ஏனைய மதத்தளோடு ஏனைய மருத்துவர்களோடு நான் நல்ல முறையிலே வாழ்வதற்கு நமக்கு அருள்முடிவாயாக புரிந்து அருள் பொன்றி கொள்வாயாக என்னுடைய கடைசி முடிவை கனிமாவுடன் ஆசி தருவாயாக மேலான சொர்க்கத்தை நமக்கு தந்துருவாயாக நாயிலே யாரெல்லாம் அச்சுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் முந்தி அடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள அனைவருக்கும் அணு குறிவாயாக ஏற்றுக்கொள்வாயாக இருந்தால்